ஸ்ரீகுருப்போ நமஹா அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் நாம் நம்முடைய தர்ம காரியங்களில் உபயோகப்படுத்தக்கூடியதான வஸ்துக்கள் அப்படிங்கிற தலைப்பில் தர்மங்களை பார்த்துன்னு வரும் அதில் இன்றைய தினம் தீர்த்தத்தினுடைய முக்கியத்துவத்தை பார்க்க ஜலம் இல்லாமல் நமக்கு எந்த அனுஷ்டானமும் இல்லை அதனால்தான் நமக்கு முதல்ல ஆச்சபணம்னு வச்சிருக்கா எந்த ஒரு கர்மாவை ஆரம்பிக்கிற பொழுதும் ஆச்சேபணம் பண்ணிட்டு தான் செய்யணும் அச்சாந்தேன கர்த்தவியம் ஆச்சபணம் பண்ணிட்டு தான் எந்த காரியத்தையும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு வச்சுருக்கா காரணம் என்னென்னா அந்த ஆச்சபணம் பண்ணுற பொழுது அந்த தீர்த்தம் நமக்கு ரொம்ப சுத்தியை கொடுக்கறது தீர்த்தத்தில் எப்பொழுதும் புண்ணியம் இருக்கு அப்படின்னு காண்பிச்சிருக்கா வேதம் நமக்கு சொல்கிறது இந்தோ விரத்திரமஹன் சோபஹ அபியம்ரித தாசாஞ்சன் மேத்தியஞ்சி ஜகும் சதேவமாசீத் தத போதாமத்து அப்படின்னு வேதம் சொல்கிற பொழுது இந்த விறத்ராசுர வதம்மணினார் இந்திரன் அந்த புண்ணியம் பூரா ஜலத்தில் இறங்கித்து இறங்கி அப்படி அந்த ஜலத்தில் எப்படி நாம் பால் காய்ச்சற போது பாலாட மேலாப்பில் வருமோ அது போல் புண்ணியங்கள்லாம் ஜலத்தில் மேலாப்பில் வந்ததுன்னு வேதம் நமக்கு சொல்கிறது அதனால தான் ஜலத்துக்கு எப்பொழுதுமே அசுத்தம் கிடையாது எப்பொழுதுமே சுத்தமாக உள்ளது ஜலம் தீர்த்தம் அதனால தான் நாம் முதல்ல ஆச்சவணம் பண்ணுறோம் பாக்கி எல்லா வஸ்துக்களுக்கும் சுத்தம் பண்ணுறது கூட தீர்த்தத்தினால தான் சுத்தம் பண்ணுறோம் தீர்த்தத்தை தெளித்தா அந்த வஸ்துக்கள் சுத்தமாகறது தீர்த்தம் எதனால் சுத்தமாகறது அப்படின்னா சுவாவமாகவே சுத்தம் அது இயற்கையாகவே சுத்தமாக உள்ளது தீர்த்தம் அந்த தீர்த்தத்தினுடைய முக்கியத்துவம் பெருமைகள் வேதம் புராணங்கள் நமக்கு நிறைய காண்பிச்சுருக்கா நாம் காலம்பரை எழுந்த உடனே பூமியை பிரார்த்தனை பண்ணணும் அடுத்ததாக தீர்த்தத்தை பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது ஏன்னா தீர்த்தம் இல்லாமல் ஜலம் இல்லாமல் நாம் ஒரு உபயோகமும் செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால அந்த ஜலத்தை பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஆரம்பிக்கணும்னு நமக்கு காண்பிச்சிருக்கா. அந்த தீர்த்தத்தை நாம் எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு தர்மசாஸ்திரங்கள் நமக்கு காண்பிக்கிறது நதியில் உள்ள தீர்த்தம் கிணத்தில் உள்ள தீர்த்தம் குளத்தில் உள்ள தீர்த்தம் இது மாதிரி ஜலங்கள்லாம் எடுத்து தான் நாம் உபயோகப்படுத்தணும் ஏன்னா நதி வேகேன்னு சுத்தியதின்னு நதிகளில் தீர்த்தம் எப்படி சுத்தமாகறதுன்னா வேகம் ஓடுறதுனாலயே நதியில் உள்ள ஜலம் சுத்தியாகிறது கிணத்தில் உள்ள ஜலம் குளத்தில் உள்ள ஜலங்கள் வெயில் படுறதுனால அது சுத்தமாகறதுன்னு காண்பிச்சிருக்கேன் அதனால தான் நாம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறபோது கூட அந்த தீர்த்தத்தை அபிஷேகம் பண்ணுற பொழுது நாம் கையால் அந்த தீர்த்தத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணுறோம் நம்முடைய கை ஜலத்தில் பட்டதுன்னா அது சுத்தி குறைஞ்சு திரும்ப அது சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு தகுந்த சுத்தி வரணுங்கிறதுக்காகத்தான் மணி அடிக்கிறதுன்னு நமக்கு வச்சுருக்கா பூஜையில் அபிஷேகம் பண்ணுற பொழுது மணி அடிக்கணும் ஏன்னா அந்த மணியினுடைய சப்தம் அந்த ஜலத்தை சுத்தி பண்ணுறது அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்களில் காண்பிச்சுருக்கா அப்படி சுத்தமான ஜலத்தை எடுத்துகிட்டு தான் நாம் உபயோகப்படுத்தணும் இப்போ இந்த போர்னு போடுறதுன்னு வந்திருக்கு அந்த போர் ஜலம் கூட மடிஜலம் சுத்தமான ஜலம்னு எடுத்து தான் உபயோகப்படுத்தின்னு இருக்கோம் ஏன்னா பூமியிலருந்து வர்றதுனால அது சுத்தம்னு சொல்கிறோம் ஆனால் அந்த ஜலம் எப்படி சுத்தமாகறதுன்னா வெயில் படணும் வெயில் பட்டால் தான் அந்த ஜலம் சுத்தமாகறது அதேனால தான் கிணத்துல ஸ்நானம் பண்ணுற பொழுது கூட ஒரு வாலியில் ஜலத்தை இறச்சி வச்சுட்டு ஒரு பித்தளை வாலியில் வச்சுட்டு அதிலேருந்து எடுத்து ஸ்நானம் பண்ணணும் கிணத்துலேருந்து இறைச்சி அப்படியே தலையில் ஒட்டுக்க கூடாது அது நம் சாஸ்திரத்துக்கும் விரோதம் ஒன்றும் ரெண்டாவது அது அனாரோக்கியம் அது ஆரோக்கியத்துக்கும் நல்லதில்லை அப்படியே கிணத்துலேருந்து ஜலத்தை எடுத்து தலையில் விட்டுண்டா அதில் ஒரு காற்று இருக்குது ஒரு வாயு அது நமக்கு உடம்புக்கு அனாரோக்கியத்தை கொடுக்கும் அதனால தான் கிணத்துலேருந்து இறைச்சி அப்படியே குளித்தாலோ போர்லேருந்து வர்ற ஜலத்தை அப்படியே நேரடியாக நாம் தலையில் விட்டுண்டாலோ சளி பிடிக்கிறது கஃபம் பிடிக்கிறதெல்லாம் இதனால் தான் அந்த ஜலத்தை எடுத்து வச்சுட்டா அந்த காற்று போயிடும் அந்த ஜலம் சுத்தமாக ஆறுது சாஸ்திரம் ஆயச்சா சுக ஆயச்சான்னு நம்முடைய சாஸ்திரம் ஒரு விஷயத்தை நமக்கு காண்பிச்சதுன்னா அது நம்முடைய சௌக்கியத்துக்காகத்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதுபோல் அந்த தீர்த்தத்தை எடுத்து வச்சுக்கிற பாத்திரங்கள்லாம் கூட நமக்கு காண்பிச்சிருக்கா மகரிஷிகள் வெள்ளி பித்தளை வெங்கலம் செம்பு இந்த நாலு உலோகத்தில் தான் தீர்த்தத்தை எடுத்து வச்சு உபயோகப்படுத்தலாம் அது எப்பொழுதும் மடி அது ஆரோக்கியமான தீர்த்தம் அப்படின்னு காண்பிச்சிருக்கு செப்பில் எடுத்து வச்ச தீர்த்தத்தை எடுத்து குடிக்கிறது ரொம்ப ஆரோக்கியம் இதை நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கிற பொழுது நமக்கு அதில் ஈடுபாடு வரலை இப்போது இந்த டாக்டர்கள்லாம் இப்போ சொல்கிற இப்போது வைத்தியர்களெலாம் சொல்கிறதுனால டாக்டர்கள் பொய் சொல்ல மாட்டான்னு நாம் நம்பி போய் உபயோகப்படுத்துகிறோம் பித்தளையிலேயே சொம்பு செம்பில் அடுக்கு ஜெக்கு பாட்டில் இப்படிலாம் வருது அதில் தீர்த்தத்தை எடுத்து வச்சு உபயோகப்படுத்துறதுன்னு இப்போது வருது இது நம்முடைய ரிஷிகள் பல வருஷங்களுக்கு முன்னாடி பல காலங்களுக்கு முன்னாடியே நமக்கு காண்பிச்சிருக்கா செப்பில் தீர்த்தம் எடுத்து வச்சு அதை உபயோகப்படுத்தணும் செப்புனால் தீர்த்தம் குடிக்கப்படாதுன்னு சாஸ்திரம் செப்பில் தீர்த்தம் எடுத்து வச்சுக்கணும் எடுத்து குடிக்கிறது பித்தளையோ வெள்ளியோ இருக்கணும் அப்படி எடுத்து வச்சு உபயோகப்படுத்துகிற தீர்த்தம் எப்பொழுதும் சுத்தி உண்டு அப்படின்னு நமக்கு காண்பிச்சுருக்கா அது இல்லாமல் இந்த பிளாஸ்டிக் சீசா பாட்டில் அலுமினியம் எவர் சில்வர் எல்லாம் தீர்த்தம் எடுத்து வச்சு உபயோகப்படுத்துறது அது அனாரோக்கியம் ஒன்றும் அது அசுத்தம் பண்ணுறோம் நாம் தீர்த்தத்தை அது நம்முடைய அனுஷ்டானங்களுக்கு உபயோகப்படுத்தாது உபயோகப்படாது அதை அதையும் நம்முடைய ரிஷிகள் அற்பவே காண்பிச்சிருக்கா பாக்கி உலோகங்களில் தீர்த்தம் எடுத்து வச்சு உபயோகப்படுத்தப்படாதுன்னு அதையும் இப்போது வைத்தியர்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சுருக்கா அந்த பிளாஸ்டிக்கில் ஜலம் எடுத்து வச்சா அதில் ஒரு காத்து வருது அது அனாரோக்கியம் இந்த பிளாஸ்டிக்கினுடைய குணங்கள்லாம் நம்முடைய உடம்புக்கு போகிறது அப்படின்னு டாக்டர்கள் சொல்கிறா நாம் அதை நம்பி இப்போ நடைமுறைக்கு கொண்டு வரும் ரிஷிகள் என்ன சொல்லியிருக்கான்னா இந்த பிளாஸ்டிக் அல்லது எவர் இரும்பு அலுமினியம் இவைகள் எல்லாம் எடுத்து வச்ச தீர்த்தத்தை எடுத்து நாம் குடித்தாலோ அதில் நாம் ஆச்சபணம் பண்ணினாலோ அதில் நாம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணினாலோ அதை வச்சுட்டு நம்முடைய அனுஷ்டானங்கள்லாம் பண்ணினாலோ அந்த அனுஷ்டானம் நிஷ்ஃபலமாக போய்டுறது அந்த தீர்த்தம் கல்லுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுறாபான சமம் பவேத் கல்லுக்கு சமமாக ஆயிடுறது அந்த தீர்த்தம் அப்படின்னா அந்த தீர்த்தத்தை குடித்தா நமக்கு தலை கிருகிறன்னு வருமா போதை ஏறுமான்னு கேட்கக்கூடாது கல்லுக்கு சமமாக ஆறுறது அப்படின்னா கல் குடித்தா நம்முடைய உடம்பில் ஒரு பாதிப்பு வருது என்னென்னா உள்ளுக்குள்ளே புண்ணாக ஆறுது அதனால் நமக்கு புத்தி கெட்டு போவது வியாதிகள் வர்றது அல்சர் மாதிரி வியாதிகள் வர்றது கேன்சர் வரைக்கும் கொண்டு போகிறது கல் சாப்பிட்டா அது மாதிரி வரும் இந்த தீர்த்தத்தை நாம் சாப்பிட்டாலோ இந்த தீர்த்தத்தை நாம் உபயோகப்படுத்தினாலோ அல்சர் வரும் உள்ளுக்குள்ளெல்லாம் புண்ணாக போகும் கேன்சர் வரைக்கும் கொண்டு போய் விட்டுடும் அந்த தீர்த்தம் அதனுடைய அதனுடைய பலனை தான் நாம் பார்க்கணும் பலனில் வித்தியாசம் அந்த பிளாஸ்டிக்கிலேயோ எவர் எடுத்து வச்ச தீர்த்தத்தை நாம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணினால் அது இன்னும் பாபகரமான காரியமாக ஆகிடுறது ஆகியனால்தான் மழையே வரலை எத்தனை இடங்களில் சந்திரமூலீஸ்வர பூஜை ருத்ராபிஷேகம் நடக்கிறது நடக்கிற ருத்ராபிஷேகத்துக்கு எவ்வளவு மழை வரணும் ஆனால் வரலையே என்ன காரணம்னா நாம் சரியான முறையில் அதை செய்யலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அந்த தீர்த்தத்தை நாம் எவ்வளவு குடங்குடமாக எடுத்து விட்டாலும் அது பலனை கொடுக்காது நிஷ்பலம் பவேத் பலம் இல்லாமல் போய்டுறது அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது ஆகையினாலே பிளாஸ்டிக்கில் எடுத்து வச்ச தீர்த்தங்களை நம்முடைய அனுஷ்டானங்களுக்கு உபயோகப்படுத்தப்படாது ஆனால் தீர்த்தங்கிறது நமக்கு ரொம்ப அவசியம் அப்படிங்கிறதெல்லாம் மனசில் வச்சுன்னு தான் நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு தமிழில் நமக்கு காண்பிச்சிருக்கா ஜலம் இல்லாமல் இல்லை அப்படின்னு ஆச்சேபணம் இந்த ஆச்சபணத்துக்கு என்ன பலம்னால் ஒரு மழை தான் பலம்னு சொல்லியிருக்கா ஒரு ஆச்சேபணம் பண்ணினா ஒரு மழை வரும் அப்போது நம் உலகத்தில் இருக்கிறவ அத்தனை பேரும் ஆச்சபணம் பண்ணினால் மழைக்கு பஞ்சம் வராது நாம் ஆசேபணத்தை விட்டுட்டோம் அதை முறையான சரியான முறையில் செய்யறது இல்லை அந்த தீர்த்தம் ஏதோ ஒரு ஜலம் பிளாஸ்டிக்கில் எடுத்து வச்ச தீர்த்தம் அப்படிலாம் வந்துட்டதுனால தான் மழை வரமாட்டேங்கிறது ஜலசிரமம் ஜாஸ்தியாக வந்துடுது இந்த தர்மத்தை நமக்கு பெரிவாக ஒரு சம்பவத்தில் நமக்கு காண்பிச்சிருக்கா இந்த தீர்த்தத்தை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பெரிவாக நமக்கு காண்பிச்சுருக்கா பெரிவாக அதை எப்படி காண்பிச்சா என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்